வணக்கம் ஜனவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தேசிய காலான் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடம் சோலன் இரண்டு உலக அளவில் அதிகமாக பேசப்படும் முதல் மொழி மேன்ட்ரின் மொழி மூன்று உலகின் மிகப்பெரிய நூலகம் அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் டிசி நூலகம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இங்கிலாந்திடம் இருந்து அமெரிக்கா எந்த ஆண்டு விடுதலை பெற்றது இரண்டு பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார் மூன்று இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நற்றினை பொது அறிவு குவியலில் கேட்கலாம் நன்றி வணக்கம்